எனவே நிறைய போட்டதுனாலே உறுதியாக்கோவில் மாப்பிள அதுதான் பழைய மன்றாடி போனும் இவனின்றி இது ஆறு காசுல அல்லோடு வாங்க இருக்க பழைய மன்றாடி போ இது மாதிரி அடிக்கடி இது வந்து போய் போய் போய் அப்புறம் பழக்கப்பட்டவராக பழைய மன்றாடி என்பவர் பொருள் என்னென்னு கேட்டால் இதுக்கு முன்னே பழமுறை இந்த மாதிரிலாம் வந்து வாதம் செய்து அது மாதிரி இப்போ சபையில் பேசி பார்ப்போம் என்ன ஒரு பொருள் இன்னொரு பொருள் பழைய மன்றாடி போரும் யார் மன்றாடி குழைத்த புருவமும் கொவைக்கொவாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த பவளம் போல் மேனியில் பால் தண்ணீரும் இழித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் மன்ற மாண அரங்கம்ன கூட அம்பலத்தாரி அம்பலம் வெளிப்படையாக சொல்லுகிறேன் எனவே நிரப்பின அடிமையன் தான் எனவே என்னுடைய கிழித்ததே தான் அடிமைங்கிறத ஒத்துக்கிட்ட மாதிரி சீட்டுக்கு அடிமையில எங்க வேணாலும் வா மேற்கு மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் இது சுப்ரீம் கோர்ட் இதே தான் புதுமைக்கும் பெற்றாலும் புதுமைக்கு புதுமையா இருப்பார் அதனால இவர் தவிர வேறுபாடு எனவே இப்படி தன் உடனே நிரப்பின் அடிமை என்றான் குடைமறை காதினானி கோதில் ஆர்வரை நோக்கி பழைய மன்றாடி போலும் இவன் என்று பண்பின் நிற்க விழை மனமும் பொங்க இப்படி வாய்நாளில் பேசுகிற பேச்சு ஒரு கடுப்பாக இருக்க தவிர ஆனால் அவருடைய உள்ளமானது என்னோட கொஞ்சம் அவர் மேலே போயிட்டு இருக்கலாம் இதை சேய்க்குறதான் காண முடியும் நம்ம வெறும் பேச்சதான் கேட்போம் அவர் உள்ளத்தையும் பார்த்தார் அதனால் ஏ படையமன்று ஆடி போனது இப்படி இருக்கான் ஏன் இவன் என்று பண்பின் மிக்க விழை ஊர்வனம் பொங்கல் சேய்க்கிறார் ஆனால் ஒரு சமயத்தில் வாய்ப்பு பேசுகிறாரு ஆனால் அவர் மேலே அன்பு அப்படியே அவருக்கு கொஞ்சம் இருக்கான் தெரிவிக்கிட்டே இருக்கான் இல்லை நிரம்பி இருக்க விளை என்ன பண்பின் மிக்க விடை ஒரு மனமும் பொங்க வெண்ணி நல்லூறாயில் உன் பெடி நெறி வழக்கை ஆங்கே போதா என்றான் அல்லவா சரி அப்படியான உங்கள் ஊர் எவியா நீங்களே என்ன ஊருங்கிறீங்க என்ன ஊரை வெண்ணின்றிங்க அந்த ஊர்லேயும் போய் பேசுவோம் வாங்க விடை நெறி வழக்கை அப்படின்னாரு விடைநெறி வழக்குங்கிறதுக்கு அப்படிங்க சீகே ஒரே பிழையான இந்த நெறிவுடைய வழக்குன்னு தான் அவருடைய கருத்து யாரு சுந்தரருடைய கருத்து இதுங்கன்னு சுந்தரராகிய ஆன்மா பிழைத்தற்குரிய நெறியுடைய வழக்கம் தீர்வர்கள் ஆமா இல்லைன்னா மாப்பிள்ளையா போய் எந்த பண்ணுவாரு ஏதோ வந்து முதல் தீவிரவாணி தான் வந்து சீனாத்துக்கு கொடுப்பாங்க பல வந்தீங்க ரெண்டாவது தீவாளிக்கு இருக்காது மூணாவது தீவாளிகள குழந்த பிறந்த இருக்கு அல்லவா நம்ம மாதிரி உட்காந்துட்டு இருக்க முடியும் இது என்ன காணப்படுற இது அப்படின்னு ஆரோருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் அப்படின்னு தெரியும் அதனால பழைய பிழை நெறி வடக்கை இந்த பிழை நெறி வளர்க்கறது இன்னொன்று சுந்தரராயிய ஆன்மா பிழைத்தற்குரிய நெறிய உடைய வடக்கு இல்லைன்னா சுலாச்சாரிய புள்ளைய கையில் பண்ணிக்கணும் இது கைலாயத்திருக்கிற அந்த ரெண்டு பேரையும் பணம் இருக்கணும் கைலாயமில்ல இவருக்கு சொந்த ஊர் திருவெல்லூரில் சொந்த ஊர் சிவேசிங்க சொன்னார் அதனால பிழை நெறி வடக்கை அங்கே பேசணி போதா என்றார் வாங்க அங்கே போய் போலான்னாரு வேதியராதனை கேட்டு பெண்ணி நல்லுரிதே நீ கோதினும் நன்று மற்ற சரிப்பா அந்த பேர் பா எனக்கு எந்த ஊருக்காரனால்தான் சரி நாலு பேர் அவையில் இருந்தாங்கன்னா நான் என்னுடைய நான் வெற்றி பெற முடியும் தெரியல உங்கள் உங்கள் ஒன்று சரி எந்த ஊராக சரி வா அப்படின்ட்டாரு நீ நன்றி மற்ற புனித நான்மறையோர் முன்னர் ஆதியில் மோல ஓலை காட்டினி அடிமையாதல் சாதி பணியன்று முன்னி தண்டு முன் தாங்கி சென்றான் பா போக வந்து வருது அதனால என்ன இது வந்து இது வந்து இந்த ஓலை வந்து நகல் மூல இங்கே இருக்குது எது ஒரிஜினல் ஆமாம் இது செரால் காப்பு இது மாதிரி செரால் காப்பு எத்தனையோ இருக்குது இவன் இந்த தம்பி என்ன எழுச்சிக்கிட்டு இருந்து கேட்டால் இந்த ஓலையை கழிச்சுட்டுன்னா நம்ம அடிமை எல்லாமே கிழந்துக்கிறது இது மூ இது இந்த ஓலை அது இங்கே என்ன நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த காலத்தில் இங்கே தான் வச்சுருப்பாங்க சட்டை எது சட்டையை தான் எடுது கொடிமட்டை தான் இங்கே இருக்கேன் பணம் இருந்தாலும் இதில் மடித்து வச்சு எழுப்பாங்க பர்சு இல்ல நாம் பர்ஸ் வச்சு பெரும்பாலோர் இழந்திருக்கிறோம் அவங்க இந்த மடியில் கட்டி இறக்கவே இல்லை முன்னோர்கள் முன்னோர்கள் தான் சட்டை எது கிடையாது தந்தையார சட்டை போட மாட்டாங்க சட்டையே போட மாட்டாங்க சரி வா பேச நீ போதா என்றான் வேதி இனதனை கேட்டு பண்ணி நல்ல உரியும் நன்றி மற்ற புனித நான் மறையோர் முன்னர் ஆடியில் மூலவோரை காட்டினி அடிமையாதல் சாதி பணியென்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான்னு கேட்டீங்கன்னா நீ வா அப்படின்னா இது என்னமே வரும் வேற வழி இல்லைங்களா ஏன்னா இப்ப இதுல வந்து இதனாச்சு அதனால தண்டு முன் பட்டு பட்டு பட்டு பட்டு வச்சுக்கிட்டு போறாதான் இது என்ன பண்ணது பின்னால போகின்றிருக்கு கிழிச்செறிஞ்ச ஆள் பின்னால போகின்றிருக்கு ஏன் அப்ப நுழைய பணியே அன்பன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் ஞானசமுந்தர் கேட்குறார் என்ன நம்முடைய திருவாரூரில் திருவாதிரை எப்படி வந்ததுனாரு அது ஏன் கேட்குறீங்க என்று சொல்லி பாடப்பட்ட பாட்டுன்னு பார்த்தேன் முத்து மணிபொர்க்கவே முறையாளி பக்தர்களோடு பாவையர் செல்ல பளி பின்னி அப்படியே ஆணும் பெண்ணுமா பெண்ணால் போகலாம் பெருமாள் தியாராஜி பெருமாள் கோல வெந்தலை மாலை விரதீகள் நல்ல திருவாதிரை விரதம் இருக்கிறவங்க புண்ணிவான்க நல்ல அடிவடலாம் போகலாம் ஆதீரை நாளால் அது வண்ணம் அப்படிங்கள திருவாதிரைனா திருவாதூரன் நீங்கள் என்ன கிழமை நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்போ திருவாதிரை போது திருவாரூர போக முடியாமல் இப்போ நம்ம சம்மிதான ஒவ்வொரு வியாழமும் திருவா திருவாரூர் எனவே சாதிப்பன் என்று என்ன செய்தாரா ஓலை காட்டினி அடிமையாத சாதிப்பணி என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான் செல்லு நான் மறை நான் மறைச்சி போட்டாரே தவிர ஆனால் அவர் பின்ன போனாரா பாருங்க யாரு கையில குத்தி வச்சுட்டு அது முன்ன போகுது இது பின்ன போகுதான் எப்படி போகும் சார் இவ்வளவு திமிறா இருந்த பையன் அப்படின்னு தெரியும் திரிமுக காந்தம் சேர்ந்த இரும்பு போல் காந்தத்துல ஒரு ஒரு இரும்பு எப்படி வச்சோம்னா பக்கு நிலத்துக்குமா ஏன்னா அந்த காந்தத்துக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு ஈர்ப்பு சொல் அப்ப இரும்பை இழுக்கிறது காந்தம் அது போல தெரிமுகம் கண்ட அந்த காந்தம் போல என்ன என்ன அர்த்தம் அவர் போக என்ன இவர் வான்னு சொல்ல கூட அல்லவா இவருக்கு என்னால போறான் நும்பின் எம்மை நுடைய பணியே என் பாரும் போல இவர் முன்னே சொல்ல இந்த வடக்கிட்ட பிடிச்சரிஞ்ச அவ்வளவு கோபமா வந்த சுந்தரர் சுந்தரன் போறாராம் போக சொல்லு நான் மறையோன் செல்லு நான் மறையோன் தன்பின் திருமணம் காந்தம் சேர்ந்த பள்ளிரும் பனியுமா போல் வள்ளலும் கடிதம் சென்றான் எல்லையில் சுற்றச்சாடும் இதுவண்ணா என்று செல்ல சுற்றச்சாறு பார்த்தாங்க அதுல வயசானவங்கன்னா என்ன நம்ம கல்யாணம் பார்க்க வந்தோமா இந்த கலாட்டா பார்க்க வந்தமா இது மாதிரி இந்த நடந்ததே இல்லைன்னா ஆமா அங்கே எல்லாம் ஆடிப்போ போகுது பொங்கல்லாம் சரிங்களேன் நாமும் பசிக்கிறோம் அதுவும் ஆறுது இப்படி ஒரு நடந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வருது சார் என்ன வர்றாங்க அவங்களும் ஏன்னா என்ன நடக்க போதுன்னு தெரியணுமில்ல அதனால் பாவம் அங்கே இங்கே எல்லாம் அப்போல்லாம் இட்லி சாம்பார்லாம் கிடையாது காலையில் ஒன்றும் இருக்காதான் காஃபிலாம் அப்போல்லாம் கிடையாதான் ஒன்பது மணி கல்யாணம்னா பத்து மணிக்கு சாப்பாடு போட்டுவாங்க சுகெலாம் பிறகுதான சின்ன பிள்ளைகளாக இருந்தேன்னு சொன்னால் கேள்வியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பழைய போட்டுவாங்க அப்படித்தான் முன்னோர் வாழ்ந்தாங்க இட்லி ஆகுது சாம்பார் ஆகுது கொஸ்காகுது இடியாப்பம் உண்டு பழைய காலம் அதெல்லாம் மாலையெல்லாம் இப்படி செய்வாங்க காலையில் பெரியவங்கள்லாம் பழைய சாப்பிட்டு இப்போ சுவை பண்ணிவிட்டு பதினொன்று மணிக்கு தான் சாப்பிடுவாங்க பையன் பிள்ளைகளுக்குலாம் காலையில் பழைய போட்டுவாங்க இட்லி சாம்பார் சரியாகுது ஏ முருகா எனவே இவ்வாறு சென்று திருமுகம் காந்தம் சேர்ந்த வள்ளிரும் பனையுமா போல் வள்ளலும் கரீசென்டான் எல்லையில் சுற்றத்தாரும் இதுமெண்ணா என்று சென்று நல்ல அன்றார்கள் வாழும் வெண்ணி நல்லூரில் நன்னி திருவண்ணூருக்கு போயிட்டாங்களாம் வேத மிக்கார் விலங்கு பேர் அறிவும் சென்று நாதனான் மறைவன் சொல்லும் நாவலர் ஆரோடன்தான் பாருங்க அப்போ என்ன தெரியுன்னா நான் சொல்றீங்க முன்னே சொல்லியிருக்கேன் கிராம சபைன்னு ஒண்ணு உண்டு அந்த கிராம சபைங்கிறது என்னைக்கும் இருக்கும் அதில் யார் தலைவரோ யார் கூட இருப்பாங்களோ அவங்களாம் இருப்பாங்க அந்த சபையில் நீங்கள் வந்து தினமும் அழைச்சிட்டு வர வேண்டியதில்லை காலையில் முடிஞ்சதுன்னா அந்த சபையில் இருக்கிற தலைவராக இருக்கிறவங்க கூட இருக்கிற அந்த உறுப்பினராக இருக்கவங்க காலையில் தான் பண்ணிக்கிற சிவ பூஜை எல்லாம் செய்து முடிச்சு கிடைச்சிட்டு ஒன்றுனா நேராக அந்த அவையில் இருப்பாங்க நீங்கள் போய் ஒருத்தர் ஒருத்தரை கூப்பிட வேண்டியில்லை அப்படி இருந்துருக்குற ஒரு காலம் இப்போ நம்ம வைக்கல வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு அது சில சார்னு மாற்றிவிட்றாங்க அது சமயத்தில் யாரும் யாரும் இருந்தால் வருத்தப்படாங்க சொன்னாங்க சில வைக்கீல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தனக்கு வேலை இருந்ததுன்னா வர வரதரம் ஜாரிக்கதாக இருந்தால் கூட மாற்றி போட்டுருவாங்க நம்ம அன்னைக்கு போயிட்டு அன்னைக்கு போய்ட்டு திரும்ப அதனால நேராக பார்த்தா அங்கே போனால் வேத பாரகமிக்கார் விலங்கு பேரஐமும் சென்று நாத நான் மறையோன்னு சொல்லும் நாவலர் ஆரோரன் என்றான் அங்கே நல்லா அருமையாக அந்த சபைத் தலைவர் இருக்கிறார் உடுப்பினர் இருக்கிறாங்க அதில் கணக்கு ஒலை அந்த படிக்கடி எடுத்து கொடுக்கணும் போகணும்னு சொன்னால் அதுக்கு இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படி இருக்கு அருமையாவை நீர இப்ப வேதியருக்கு முன்னே சொல்ல பின்னால மணமகனாராக இருந்த இருந்த இப்போ என்னமே மணமகனார் இல்லை மணமகனாராக இருந்த இவரும் பின்னே செல்ல கூட அந்த சுற்றத்தாறெல்லாம் போக இந்த இதோ இப்பொழுது அவை பேரவை நீங்கள் திருவண்ணூர்ல இருக்கிற அந்த கிராம சபை அந்த அந்த சபையில என்ன செய்ய எந்த பாட்டு சொன்னீங்க ஐம்பத்தி ஒன்று ஆமாம் இசிவி நாள் எழுதும் மோடி காட்சி நாள் ஆகி நின்று விசியினால் வழிய வாங்கி கிடிப்பது வெற்றியாமும் பாருங்க அங்க போய் சொன்னாரான் என்ன சொன்னாராம் அந்தனர் அவையின்மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என்று சொல் என்று என் சொன்னாய் ஐயா என்றார் அங்க இருக்கணும் என்னன்னு கேட்டா அவையத்தாரே சொல்றாங்களாம் என்னன்னா ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நான் அப்படி ஒன்னும் இல்லையே அப்படின்னு அவங்க அப்புறம் பணிவா சொன்ன வயசு வயசா வந்தவர் வயது வந்துறான் அப்படின்லாம் சொல்றாங்களா சொன்ன வந்த வாரி சே என்றோ வழக்கு இவன் கிடைத்த ஓலை தந்தை தன் தந்தை நேர்ந்தது எந்தனும் தனியாய் நின்றான் இல்லையா இவங்க அப்பா எதையும் கொடுத்துருக்காரு தெரியுமில்ல எங்களுக்கு எந்த சொல்லிட்டு சொன்னாராம் அங்கே அந்த அங்க ஒரு வாட்ஸ்அப் கேட்கல தனியாய் நின்றான் என்ன தனியாய் அந்த அவை என்னன்னு கேட்டீங்கன்னா பேசும்போதே அவன் பக்கம் பேசுது அவர் பக்கம் என்னது என்ன பேசியிருக்கேன் என்ன பேசியிருக்கே என்ன பேசிருக்கேன் மறையவர் அடிமையாதல் இல்லை அது யார் சொல்றது வந்ததே இல்லை தான் இப்பதான் நீ காணவும் போகப்படுது அந்த மாதிரி இருக்குது ஆனால் அவங்க சொன்னாங்களா சொன்னாலும் கூட இது என்ன செய்தாராம் எந்த பாட்டுங்க விசை வினால் எழுதும் மோலை காட்டினால் ஆகி நின்று திசையினால் வலிய வாங்கி கிடிப்பது வெற்றியாமோ என்று சொல்லிவிட்டு தசை விழா ஒடுங்கமுத்தான் வளைத்தனை சொன்னான் என்னும் என்னந்தார் அடையின் மிக்க சொன்ன உடனே என்ன தம்பி என்ன பெரியவர் சொல்றார் உனக்கு ஆடி அவனி சொல்லிட்டு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க நேருக்கு நேர் அல்லவா ஒத்தி போறதெல்லாம் கிடையாது போனா அன்னைக்கே முடிஞ்சதான் அன்னைக்கே முடிஞ்சு திரும்பி போச்சு வேலை இன்னும் ஒருத்தர சோறு கட்டிக்கிட்டு போக வேண்டியதில்லை மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி போட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் மாற்றி கொடுத்துட வேண்டியது இல்லைதான் அப்படின்னு இருக்குது அதை ஒன்றே கேட்ட உடனே அனைத்து நூல் உணந்தீர் மாப்பிள்ளை பேசுகிறேன் இங்கே இருக்கிற சதையில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் படித்தவங்க தெரியவங்க ஒன்றே என்னமே பையன் எங்கள் பையன் என்ன சொல்லுவாங்க ஐஸ் அப்படின்னா ஐஸ் அல்ல அனைத்து நூல் உணந்தீர் நீங்கள்லாம் படித்தவங்க உங்களுக்கு தெரியாதல்ல ஆதி செய்வன் என்று அறிவீர் அணியுமே உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் பக்கத்து ஒரு காரன் தான் திருநாமலுக்கு தான் சுழாச்சியார் சிள்ளைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆதி செய்வன் என்று இசைவினால் ஆதிசைவன் என்று அறிவீர் என்னை தனக்கு பேர் அடிமையின்றி வந்தனம் சாதித்தானேல் அப்படியான அடியின் வந்து ஆதி செய்வன் தெரியுது இவரும் அந்த உடம்பெல்லாம் பார்த்தா அந்த ஆதி செய்வன் தெரியுது அப்படி இருக்கும்போது இவருக்கு நான் அடிமை ஆகிறது எங்கேயாவது உங்களுக்கு தெரியாதா தெரியவங்களாச்சனை நீங்க அப்படிங்கிறாங்க சுந்தர அதனால வந்தனன் அனித்தனோடு உணர்ந்தீர் ஆதி செய்வனன் அறிவீர் என்னை தனக்கு வேறு அடிமையின்றி வந்தனம் சாதித்தானில் சாதிக்கிறாம எங்ககிட்ட அப்படிதான் அடிமைன்னு சொன்னாரு இப்ப உங்ககிட்டையும் அந்த மாதிரி சாதிக்கிறார் சாதித்தல்ங்கிறது சொன்னதையே பிடிவாதமாக சொல்லுதல் சாதித்தல்னா தான் இல்ல அந்த சொல்லத்தை மனத்தினால் உணதற்கட்டா மாயையன் சொல்கிறேன் இது வந்து எனக்கு என் மனசில் இது மாதிரி இப்போ குடிக்க புரியவே இல்லை இவர் ஒரு ஆதிசீவர் நான் ஒரு ஆதிசீவர் உங்களுக்கு தெரியும் இவர் போய் எனக்கு அடிமை கிடாரு நீங்கள்லாம் அவங்க உங்களுக்கு தெரியும் இது என்ன என்ன சொல்றது இல்லை சொல்கிறது ஒன்றும் சொல்றது இல்லை அதனால் இல்லை என்னோடனே என் சொல்கிறேன் யான் எனக்கு இது தெளிய ஒன்னார் என்ன மிக்க அதனால் ஐயா எனக்கு வந்து இவர் அடிமையு எனக்கு வழங்கலீங்க சொல்றார் சொல்ற எனக்கு வந்து வழங்கலீங்க அவ்வுரை அவையின் அவையின் முன்பு நம்பி யாரோடு சொல்ல பெ மறையோ நின்ற திருமறை முனியை நோக்கி இவ்வுலகின்கன் நீ இன்றி இவரை உன் அடிமை என்றது முன்பு ஏற்ற வேண்டும் என்று உடைத்து ஐயா இந்த எங்களு நாங்களும் எத்தனையோ வழக்கெல்லாம் தீர்த்துருக்கிறோம் ஐயா இது யார் நோக்கி சொல்றது பெரியவரை நோக்கி நம்ம ஐயா கைலாயத்தை ஐயாவை நோக்கி சொல்கிறார் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்ததே இல்லையா ஒரு ஆள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தனக்கு அடிமைன்னு சொன்ன மாதிரி வந்ததில்லை அப்படி இருக்கும்போது இவரை உன் அடிமை என்ற வெவ்வொரை எம்முன் எம்முன்பு ஏற்ற வேண்டும் என்று உடைத்து சரி அப்படின்னு சொன்னால் இப்போ இதுக்கு மேலே நீ என்ன வந்து விளங்கலை அடிமைன்னு சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கல இதுக்கு எதேன்னு சான்று மற்ற எதுவும் சொன்னால் நீங்கள் சொல்லி சொல்லுங்கள் அவையத்தார் சொன்னா அதுல பாருங்க அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கும்போது எத்தனை விதமான பாண்டுகள் உண்டு போற போக்கில் சேர்க்கிறார் ஆட்சியில் அருமையான சொல்களெல்லாம் பாட்டு ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மத்தயாட்டங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாயி அருமையினும் பேக்கலா பெரிய பிரானும் பக்தித்வையான சொட்ட சொட்ட பாடியதுதான் ஆனாலும் இது மாதிரி இடங்களில் ஒரு அவையில் எப்படி இருக்க வேண்டும் எப்ப என்னென்ன ரெக்கார்டு இருக்கணும் என்பதெல்லாம் கூட சொன்னது கம்பருக்கு இப்படி சொல்ல முடியாத கட்டமெல்லாம் வரலை வரலை தில்லி புத்தாளர்கெல்லாம் வரல பேக்கிலாருக்கு தான் வந்தது வந்ததுல அதனால ஐயா பெரியவரே இப்போ நீங்க இவரை இது வரைக்கும் இவர் உங்களுக்கு என்னையா வயசு அப்படின்னு கேட்டுருப்பேன் என்ன வயசு சொல்லியிருக்கேன் பதினாறு வயசுக்குள்ள ஆமாம் பதினஞ்சு வயசு பத்து மாதத்தில் மாப்பிள்ளை இன்னும் சொல்லியிருக்கேன் அடி எனக்கு பதினாறு ஆக போகுது சரி அது மாதிரி இவர் வந்து அடி உங்கள் அடிமைங்கிறத இந்த மாதிரி இந்த பையன் அடிமைங்கிறத ஏதேன்னு ஆட்சி ஆட்சி தான் நீங்கள் அந்த பையனை எதையாவது ஏவல் கொண்டீங்களா அஞ்சு ஆறு வயசுலேருந்து ஹே கோ அதை பையன் எடுத்துகிட்டு வா பொடி மட்டும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வாரா நீங்கள் எவ்வளோ பண்ணிவிங்களா இல்லை அவன் பையன் அடிமைன்னு சொன்னால் நீங்கள் அப்போ இருந்தாலும் அடிமையாக செஞ்சுருக்கணும் இல்லையா ஆட்சி அனுபவ பாத்தியம் சரி ஆவணத்தில் அதுக்கு எதுன்னு ஆவணம்னு நான் பத்திரிக்கை இது அது சொன்னால் ரெக்கார்டுன்னு சொல்லுறேன்னா ரெக்கார்டு ஆவணம் எதுன்னு அதுக்கு பத்திரத்தில் இருக்கா ஆவணத்தில் அயலார்த்தங்கள் காட்டியில் அல்லது இவர் இந்த தம்பி உங்களுக்கு அடிமைங்கிறத பக்கத்து இருக்காரங்க ஏற்றோருக்காரங்க யாராவது சாட்சி சொல்லுவாங்களா உங்கள் உள்ளூருக்காரங்க எந்த ஊரகாரங்களான்னு சாட்சி சொல்றதுக்கு ஆள் இந்த மூன்றை கொண்டுதான் நிறுவ முடியும்னாரு அப்போ ஒன்னு அனுபவ பாத்தியம் அதாவது ஆட்சியில் அந்த அனுபவ பக்கா வட சொல் சொல்வது அப்பக்கா தமிழ் சொல் ஆட்சியில் உங்கள் இருக்கா அதான் உங்க அனுபவ பாத்தியங்கிறமே தான் ஆட்சியில் எல்லா அருமையான சொல் எப்படி நாங்கள் சொல்லாம இருப்போம் சொல்லாமல் இருக்க முடியுமா ஆட்சியில் ஆவணத்தில் பத்திரம் பத்திரம் பத்திரத்துக்கு ஆவணம் தான் தெரியும் ஆவணம் காட்டி அருமையான தமிழன் ஒண்ணு உங்களுக்கு இதுவரை நீங்க அந்த தம்பியை பலமுறை நீங்க அடிமையா ஆட்சி பண்ணீங்களா அல்லது உங்களுக்கு எதுன்னு அந்த மாதிரி ஆவணம் பத்திரம் இருக்கா அல்லது உங்களுக்கு இப்படி இந்த நீங்க அடிமைன்னு சொல்லும் போது நீங்க அலிமையினா பல தர இந்த பையனை நீங்க ஏதாவது வேலைகளை சேர்க்கலாம் உங்க வீட்டுக்கு பத்து வீட்டுக்காரங்க எ தூட்டுக்காரங்க எதுன்னு காட்சி சொல்லுவாங்க மூன்றில் ஒன்று காட்டும் அப்படின்னு மேல இன்னைக்கு வேற எதுவும் இருக்கா தயவு செய்து வழக்கறிஞர் இன்னைக்கும் ஒரு ஒரு வழக்கில் இந்த மூன்றுக்கு மேலான ஒரு அமைப்பை ஏதேனும் செய்யறாங்களா இருந்தா ஏற்றுக்குவோம் புதியன புதுதல் வந்து இல்லை என்றால் கேட்கிறார் ஒருவர் என்னும் ஒருவர் காண்க்கும் வழக்கில் இந்த மூன்றுக்கு மேலே ஏதேனும் உண்டு அமைப்பு உண்டா ஏன்னா இப்போ ஆங்கிலேயருடைய சட்டமன்றதெல்லாம் இப்போ இருந்தால் இங்கே பார்ப்போம் இருந்தால் நம்ம கேட்டதற்கும் இல்லை என்றால் நம்முடைய தமிழன் தமிழனி என்று சொல்லுவோம் அடுத்த மாதத்தில் யாரும் சொல்லுவாங்க பார்ப்பேன் எனவே அதனால ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலாட்டங்கள் காட்சியில் காட்டினா அவங்க பார்த்துக்கணும் சீக்கிரத்து சாட்சியு சொல்றேன் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவா என்ன முன்னி மூச்சியில் கிடித்த ஓலை படி ஓலை மூல ஓலை மாற்றியில் காட்ட வைத்தேன் எந்தனன் மாயவல்லன் சரியான களம் இப்பொழுது இந்த தம்பி வந்து எனக்கு ஓலையை பார்த்து கிழிச்சுட்டுங்கிறது அதை நகலுங்க படி ஓலைங்க நான் மூல ஓலைங்க அது நான் எப்பவும் வந்தாலும் வெளியில வந்தா அதை வச்சுக்கணுங்க அப்படின்னு எல்லாரும் காணப்படி எடுத்து இப்படிதான் எடுத்துருக்கோம் சத்தியம் சரிங்க பையன் சட்டை வச்சுட்டு இருக்காங்க சொருக்கி வச்சிருக்கோம் அதை எடுத்து மூல ஓலை எங்கிட்ட ஐயா இருந்தாங்க ஐயா என்ன அருமை நடிக்கலாம் மாயான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அவையத்தார் அவையத்தார் மறையவன் வலி செய்யாமல் சொல்ல செல்ல சொல்ல நீர் வள்ளி ராகி காட்டு அப்படின்னு சரி அப்படி ஏன்னா நான் எடுத்து காட்டுறதில்லை தப்பு இல்லை ஆனால் அது கிழிக்க கிழிக்கப்பட்டு அல்லது போச்சுன்னு சொன்னால் நீங்கள் பொறுப்பு யாரு கைலாயம் கைலாயம் அதுக்கு நீங்கள் பொறுப்பை தான் ஆமாம் இதையும் கழிச்சு விட்டீங்கன்னா மூலவாள கழிச்சு விட்டீங்கன்னா நாளைக்கு என்ன இதே போயிட்டுதான் நீங்கள் அது ஒரு ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கண்ணா கேட்டோன்னு வள்ளி ஈராகில் காட்டுவேன்னு சொல்ல செல்வனான் மறையோ நாங்கள் தீங்குட ஒட்டோம் என்றார் அதை நீங்க இங்க வைக இதற்கு பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்களாம் யாரு அவையத்தார் இங்கெல்லாம் பார்த்தாரோ கேட்கிறார் அருமையான அந்த இதுனா வழக்குன்னா இன்னைக்கும் சரியாக முடியாது அப்போ அவயத்தார் நாங்கள் பொறுப்பு அதுக்குன்னு சொன்னோன்னு தான் எடுத்துக்காட்டுது இந்த கடம் சரியான கடம நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் எடுத்துக்கோன்னு கொடுத்தாராம் கொடுத்தா இருள் மறைமடற்றோன் கையில் ஓலை கண்ட அவையோன் ஏவ அருள் பெரு கரணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி சுருள் பெருமடியை நீக்கி பாருங்க ரொம்ப அருமை அருமை அவையெல்லாம் இருக்கிறதுங்கிறத இந்த உடத்ததான் காட்ட முடியும் இந்த இடத்துல தான் காட்ட முடியும் அதனால ஒரு வழக்காடு மன்றம் எப்படி அமைந்திருக்கணும் எப்படி இருக்கணுங்கிற சட்ட எல்லாம் கூட நம்முடைய பெரிய புராணத்தில் இருக்கிறது தெரியும் அது இங்குதான் இதுதோட வேற எங்கேயும் இடம் இதுதான் தகராறலாம் அடிப்படையா மற்றவங்களும் அடியா இருக்க மாடியேன்னு அடியா இருக்க முடியு அல்லவா இதே சொல்லிச்சு இதே அடியா இருக்க அடியான்னு தான் சொல்லப்போகுது ஆனாலும் இப்ப அந்த முனைப்புல ஆனா இந்த முனைப்பெல்லாம் வந்ததுனாலதான் அந்த அடிமை வந்தது அதனால என்ன செய்தாராம் உடனே பார்த்தாங்களா அது அந்த அது என்ன செய்தாங்களா இருள் மறைமடற்றோன் கையில் ஓலை கண்டு அவையோர் ஏவ அருள் பெரு கர்ணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி ஒரு அருமையான சரி அதற்கு ஒரு கிழர்க்கு மாதிரி என்ன தெரியுமா எழுதிக்காரர் பாருங்க கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்றும் ஒன்றும் புதுசில் ஆனால் இந்த டேய்கலாரோட போட்டதான் நமக்கு முக்கியம் என்ன எழுதியிருக்காரு பாருங்க இருள் மறைமடற்றோன் கையில் யாரு பெருமானுடைய கையில் ஓலை கண்டு அவரை வச்சிருந்ததை பார்த்தாராம் பார்த்துட்டு அவையோர் ஏவ அவையோர் போய் வாங்கல அவரும் அவையோ கொடுக்கல உடனே என்ன சொன்னாங்க ஒரு பணியாளர் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னாங்க அவன் போய் வாங்கினான் அருள் பெரு கரணத்தானும் கரணத்தானு அந்த கிளறுக்கு மாதிரி இருக்கிற ஆள் சொல்லுவாங்க கரணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி ஏன்னா பையன வயசுல பதினஞ்சு ஏழு வயசுல இருபத்தி அஞ்சு இருக்கும் இவர் பெரியவராக இருக்காரு அதனால பொழுது எந்த தொழுது வாங்கினாராம் இதெல்லாம் காட்டுகிறார் பேட்டாதனெல்லாம் காட்டி சிவம் காட்டி காட்டி தங்க ரொம்ப போய் கும்பிட்டு வாங்க அப்படி வாங்கிட்டு வந்து அந்த கரணத்தான் ஆவணம் தொழுது வாங்கி அருள் தொழில் மடியை நீக்கி பாருங்க மடியை நீக்கேன் அதை வந்து மடிச்சு அப்படி இருந்து ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா இருக்கான் அதை ஒவ்வொன்னா அப்படி எடுத்தாராம் ஏன்னா இந்த பகுதி எங்க இருக்குங்கிறது அல்லவா அந்த மடியை நீக்கி சிவ சிவ மடியை நீக்கி என்ன பார்த்து நீக்கி விரித்தனம் தொன்மை நோக்கி பொருள் பெருள் சபையோர் கேட்ப வாசகம் செப்புகின்றான் சொல்லிட்டு அந்த இடம் வந்துட்டு யார் இந்த மாதிரி எழுதி கொடுத்த அந்த இது இருக்குல்ல வழக்கை எழுதி கொடுத்துருக்காங்கல்ல இவன் எனக்கு அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு அது இருக்கான் அந்த இடம் வந்து தான் வந்த உடனே இப்படி பா அவையத்தோரை பார்த்துருக்கே அந்த ஆமாம் அந்த ஓலையெல்லாம் இருக்குன்னு சரி படி அப்படின்ட்டாங்க யாரு அவையோர் சொல்ல அப்புறம் நான் தம்பி படிக்கிறானி இதுதான் ஆதி செய்வன் ஆரூரன் செய்கை இதுவா தான் இந்த நாவலூர்ல இருக்கிற ஆதிசைவ மரபில தோன்றிய அடியேன் அடியன் ஆறு அந்த ஆறு ஆகிய அடியன் செய்கை சொல்லுவது என்னவென்றால் பெருமுனி வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு இந்த ஊர்லேயே இருக்கிற திருவண்ணூர் என்னை அடிக்கடி அதனால அதுலயே அதுலயே இருக்குதான் பெருவெனை முன்னே நல்லூர் அப்ப நாவலூரன் ஆகிய இந்த ஒருவன் இந்த ஊர்ல இருக்கிற பித்தனாக இருக்கிற இந்த பெரியவருக்கு பெரியவருக்கு என்ன செய்தாராம் என்பால் வாராகூரை மாராகூரோரும் வழித்தன்று செய்தற்கோரை அரியனும் சரி அரியனுக்கு முன்னும் சரி அரியனுக்கு பின்னே வழிவடி வருகின்றவர்களும் சரி எல்லோரும் இந்த தடையன் என்பாருக்கு நாங்கள் வழி வழி அடிமையாக இருக்கிறோம் அடிமை செய்வோம் என்பது அதில் இருப்பான் தெளிவால்